ஓம் குரு பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம மையன்பர்களே ஆதிசங்கராச்சாரியர் தன்னுடைய விவேகச்சூடாமணியிலே குருவினுடைய லக்ஷணத்தை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக அழகாக உபதேசம் செய்திருக்கிறார் ஸ்ரோத்யோ விரஜினோ காமஹத்தோயோவித்தமிரமணியுபர்த்தோ நரிந்தனிவா நலஹ அஹேத்துகதயா சிந்துர் பந்துரானமதாம் சதாம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் குருவானவர் எப்படிப்பட்ட தன்மையை இலக்கணங்களை உடையவராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது ஸ்ரோத்ரியகா வேதங்களை சாஸ்திரங்களை நன்றாக கற்றவர் அவருக்கு ஸ்லோகங்கள் மனப்பாடமாகவும் அதற்குரிய பொருள்களை தெரிந்தவராகவும் இருப்பார் அவருஜினகா பாபம் செய்யாதவராக இருப்பார் விருஜினம் என்றால் பாபம் அவருஜினகா என்றால் பாபத்தை செய்யாதவர் சாஸ்திரங்களில் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாதவராக அவர் இருக்க வேண்டும் அகாமஹதா காமத்தினால் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் என்பது பொருள் அதாவது ஆசைக்கு அடிமையாகாதவராக அவர் இருக்க வேண்டும் அவருக்கு எந்தவிதமான ஆசைகளும் இருக்கக்கூடாது இது மோக்ஷாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவுக்கு மிக மிக அவசியம் பிரம்மவித்தமஹா பிரம்மத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவராக இருக்க வேண்டும் அதாவது தான் அறிந்த பிரம்ம தத்துவத்தை தன்னுடைய குருநாதர் மூலமாக தான் அறிந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்றாக தகுதி வாய்ந்த சீடர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் ஒன்றை நாம் புரிந்து வேண்டும் சாஸ்திரத்தையும் குருவையும் பிரித்து பார்க்க முடியாது எப்படி ஒரு ஒளிநாடாவை கருவியில் செலுத்தி அதாவது ஒரு கேசட் ஆர் சிடி வைத்திருக்கிறோம் என்று வைத்து அதை ஒரு பிளேயரில் போடுறோம் வெறும் பிளேயர் பாடாது அல்லது சிடியில் இருக்கிற விஷயத்தை சொல்லாது சிடி தானாகவே ஒதையும் சொல்லாது சிடியும் பிளேயரும் சேர்ந்தாதான் அதில் இருக்கிற சிடியில் இருக்கிற விஷயம் வெளிப்படும் ஸ்பீக்கர் வாயிலாக வெளிப்படும் அதுபோல் தனியாக சாஸ்திரமே உபதேசிக்காது குருவும் தனியாக தன்னுடைய வேறு விதமான அனுபவங்களை சொல்லக்கூடாது ஆகவே குருவும் சாஸ்திரமும் இணைந்திருக்க வேண்டும் குருநாதர் சாஸ்திரத்தை பற்றித்தான் பேச வேண்டும் சாஸ்திரம் தானாக எந்த உபதேசத்தையும் நமக்கு கொடுக்காது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மவித்தமஹா பிரம்மத்தை அறிந்தவர்களுள் தலைசிறந்தவராக இருக்க வேண்டும் என்றால் அதனை நன்கு கற்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் என்பது பொருள் பிரம்மணி உபரதா எப்பொழுதும் மெய்ப்பொருள் தத்துவத்திலே ஞானத்திலே தோய்ந்தவராக இருக்க வேண்டும் பாடம் நடத்துகின்ற நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் மெய்ப்பொருள் தத்துவத்திலேயே ஆழ்ந்த மனதை உடையவராக அதாவது இறைவனுடைய கருத்துக்களை வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொல்பவராக அதில் ஊறியிருப்பவராக இருக்க வேண்டும் என்பது பொருள் ஷாந்தாக எப்பொழுதும் அமைதியாக அவருடைய மனம் அமைதியாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறார் விறகு இல்லாத நெருப்பு எப்படி இருக்குமோ அப்படி நாம் வீடுகளிலே அல்லது பெரிய இடங்களிலே வேள்விகள் ஹோமங்கள் செய்கிறோம் அந்த ஹோமங்களை பூர்த்தி செய்த பிறகு அதில் நாம் ஏதேனும் எரிபொருளை போட மாட்டோம் விறகு கட்டைகளையோ ஹோமத்திற்குரிய பொருள்களையோ போட மாட்டோம் அப்பொழுது நெருப்பு எந்த விதமான எரிபொருளும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அங்கு எரிக்கின்ற ஆற்றலும் இருக்கிறது ஆனால் எரிப்பதற்கான பொருள் இல்லை ஆசைகள் இல்லாத அறிவே உடைய குருநாதர் இதோடு ஒப்பிடப்படுகிறார் சாந்தகா என்பதற்கு பொருள் அமைதி அந்த அமைதி எப்படிப்பட்டதுன்னா நெறிந்தன இவானலகா அனலகா என்றால் நெருப்பு நெருந்தனம்ன விறகுக்கட்டை எரிபொருள் இல்லாத நெருப்பை போல அவர் அமைதியாக இருப்பார் அதாவது அவரிடத்தில் நல்ல சிறந்த அறிவும் இருக்கும் அதே சமயம் உலக ஆசைகள் சிறிதும் அவருக்கு இருக்காது ஆசைகளை தூண்டுகின்ற நெருப்பு அவரிடத்தில் இல்லை ஆசையே ஒரு நெருப்பு என்று சாஸ்திரங்களிலே பார்க்கிறோம் காமாகனிகி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆகவே எரிபொருள் இல்லாத நெருப்பை போல் அவர் அறிவோடு ஆழ்ந்த அமைதியோடு இருப்பார் என்று சொல்லியிருக்கிறது மேலும் அகேதுக்க தயா சிந்துகு தகுதியுள்ள சீடனிடமிருந்து அவன் சாஸ்திர கருத்துக்களை புரிந்து வேண்டும் என்ற ஒரு கருணையோடு அவர் இருப்பார் அவனிடமிருந்து வேறு எந்த விதமான பார்க்க மாட்டார் அவனிடமிருந்து பொருளுதவியையோ வேறு சில உதவிகளையோ அவர் எதிர்பார்ப்பதில்லை அவனுக்கு தீவிர ஆர்வம் இருக்கிறதா அவன் உண்மையிலேயே ஆழ்ந்து தத்துவத்தை அறிய விரும்புகிறானா என்று மாத்திரம் பார்ப்பார் அவரே முக்தனாக இருக்கும் பொழுது பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வேறு ஏதேனையும் பார்க்க முடியாது ஆக அகையத்துக்க என்றால் எந்த காரணமும் இல்லாமல் தயா சிந்துகு தயா என்றால் கருணை அருள் சிந்துகு என்றால் கடல் கருணை கடலாக அவர் இருப்பார் அகேதுக தயா சிந்துஹு ஆனமதாம் சதாம் பந்துஹூ தன்னை பணிந்து வணங்குகின்ற அறவாழ்க்கையை பின்பற்றுகின்ற மாணவர்களுக்கு பந்து உறவினராக அவர் இருப்பார் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து அறிவை கொடுத்து முடிந்தால் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவனுக்கு அற விஷயங்களை தத்துவங்களை நன்றாக உபதேசிப்பார் என்று ஆதிசங்கரர் உபதேசித்திருக்கின்ற இந்த ஸ்லோகத்தை நன்றாக ஆழ்ந்து புரிந்து கொள்ள ஆதிசங்கரருடைய அருளும் குருமார்களுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய